சனநீரியங்ககை தேஜஸ்வினாவீத்தமஸ்தி ஓம் திஷா திஷா தி மெய்யன்பர்களே நம்முடைய சனாத்தனம் இந்துசமயம் மிகப்பெரிய பெரிய ஆழமரம் போன்றது அதில் காலங்காலமாக இறை தத்துவங்கள் சமய தத்துவங்கள் வழிபாட்டு முறைகள் எண்ணற்ற வகையில் பல்கி பெருகிய வண்ணம் இன்றளவும் இளமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சனாதன தர்மத்திற்கு வைதிக தர்மம் என்ற ஒரு பெயரும் உண்டு வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதம் என்பதனால் இதற்கு வைதிக தர்மம் என்று பெயர் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் காலையில் தொடங்கி விடியில் காலையில் தொடங்கி இரவு வரையிலும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் செய்யாததனால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு சட்ட நூலாக திகழ்வது வேதம் மனிதனுடைய அறிவு கொண்டு ஆராய்ச்சியின் எல்லையை தொட்டது வேதம் வேதம் கர்மகாண்டம் உபாசன காண்டம் ஞான காண்டம் என மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கர்மகாண்டமும் உபாசன காண்டமும் முறைப்படி நிறைவு செய்த ஒரு மனிதன் ஞான காண்டத்திற்கு தகுதியுடையவனாகிறான் வேதத்தின் ஞான காண்டத்திற்கு உபனிஷத் என்று பெயருண்டு வேதத்தின் ஞான காண்டத்திற்கே வேதாந்தம் என்ற பெயருண்டு வேதத்தின் ஞான காண்டத்திற்கே உத்தர மீமாசை என்ற பெயரும் உண்டு இந்த வேதத்தினுடைய ஞான காண்டம் உபனிஷத்துக்கள் பிற்காலத்தில் பிரஸ்தான திரையங்கள் என்ற வடிவிலே பெருமை பெற்றன இந்து சமயத்தை ஒருவன் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பிரஸ்தான கசலரக் கற்க வேண்டும் பிரஸ்தானத் என்பது முக்கியமான மூன்று பிரதானமான நூல்கள் ஒன்று உபனிஷத் மற்றொன்று ஸ்ரீமத் பகவத்கீதை அடுத்தது பிரம்மசூத்திரம் இந்த மூன்றுக்கும் பிரஸ்தான திரயங்கள் என்று பெயர் ஹரி ஓம் இந்து மதமாம் வைதிக தர்மத்தில் சனாதன தர்மத்தில் வேதத்தின் ிய உத்துக்களும்ழுவ எழுதப்பட்ட ஸ்மிருதிகளாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரும் ஆகிய பிரஸ்தான இந்த பிரஸ்தான ஒருவர் கசடர கற்க வேண்டும் எனில் பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய முதல் நூல்களை கற்றாக வேண்டும் அப்படி சமஸ்கிருதத்தில் வேதாந்தம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முதல் நூலாக திகழ்வது தத்துவோதம் ஆத்மபோதம் விவேக சூடாமணி போன்ற நூல்களெல்லாம் திகழ்கின்றன ஆகவே இதுபோன்று தமிழிலே தமிழ் வேதாந்த நூல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கைவல்ய நவநீதம் நாணாஜீவாத கட்டளை கீதாசார தாராட்டு போன்ற நூல்களெல்லாம் தமிழ் மொழியிலே கிடைக்கின்றன கைவல்ய நவநீதம் என்பது தமிழ் வேதாந்த நூல்களில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்திலுள்ள கு காரைக்குடி கோவிலூர் என்ற இடத்தில் கோவிலூர் மடாலயத்தில் பிரம்மச்சாரிகளை சன்னியாசிகளை ஆத்மசாதகர்களை உருவாக்குவதற்காக குருகுல முறைப்படி இந்த கைவல்ய நவநீதம் முதலான வேதாந்த நூல்கள் தொடர்ந்து போதனை செய்யப்பட்டு வருகின்றன கைவல்ய நவநீதத்தின் சிறப்பு என்னவென்றால் இருநூற்றி தமிழ் செய்யுள்களால் ஆனது பாயிரம் ஏழு செய்யுள்கள் தத்துவ விளக்கப்படலம் நூற்றி ஓரு செய்யுள்கள் சந்தேகம் தெளிதற் படலம் நூற்றி எண்பது செய்யுள்கள் ஆனது தஞ்சை மண்டலத்தில் நன்னிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் சற்றேறக்குறைய நாநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றிய தமிழில் இயற்றிய தமிழ் வேதாந்தத்தினுடைய சாரமாக மிக எளிமையாகவும் மிக நுணுக்கமாகவும் எளியோரும் கற்று தேறும் வண்ணமும் அதான் சொல்றார் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமந்தின்று அலைவரோ பசியிலாரே இந்த கைவல்ய நவநீத நூலை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஞானபூமி என்ற இந்த பதிவிலே தொடர்ந்து ஒவ்வொரு செயல்களாக பார்க்கலாம் நன்றி ியதிசங்கரா ஸ்தாபகாச்சாரியராக ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மற்றும் மகான் சூர்தாஸ் ஆகியோருடைய ஜென்ம தினமாகிய புண்ணிய தினமாகிய என்று கைவெல்ய நவநீத நூலின் சிறப்புகளை ஒரு அறிமுகமாக காண இருக்கிறோம் நல்லிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இயற்றி அருளிய தமிழ் வேதாந்த நூல்களில் பிரதானமாக விளங்கக்கூடிய வேதாந்தத்தின் சாரமாக விளங்கக்கூடிய மந்தரும் கற்று தெளியும்படியா எளிய நடையில் இருக்கக்கூடிய கைவல்ய நவநீதத்தின் பாயிரம் முதல் ஏழு பாடல்களில் முதல் நான்கு பாடல்கள் வேதத்தினுடைய மகாபாக்கியமாகிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூடிய வகையிலே அந்த நான்கு மகா வாக்கியங்களையும் போற்றி வழிபடுவதாகவும் அதை உபதேசம் செய்யும் குருவையும் அதற்கு துணை நிற்கும் ஈஸ்வரனையும் மகாவாக்கியம் காட்டக்கூடிய அந்த பிரம்மத்தையும் கருதி வழிபடுவதாக முதல் நான்கு பாடல்களில் அமைகிறது முதலாவது பாடலில் பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்தையும் இரண்டாவது பாடலில் அயம் ஆத்மா பிரம்ம என்ற மகாவாக்கியத்தையும் மூன்றாவது கவியில் அகம்பிரம்மி என்ற மகா வாக்கியத்தையும் நான்காவது செய்யுளில் தத்துவசி என்ற மகாவாக்கியத்தையும் ஆக நான்கு பிரதான மகா முதலில் வழிபட்டு ஐந்து ஆறு கவிகளில் அனுபந்த சதுர்டயம் என்று அழைக்கப்படும் விஷயம் அதிகாரி பிரயோஜனம் சம்பந்தம் இந்த நாளையும் விளக்கி ஏழாவது கவியில் தத்துவ விளக்கப்படலம் சந்தேகம் தெளிதல் படலம் என்ற நூல் முறை அமைப்பையும் சொல்லி இந்த பாயிரம் ஏழு கவிகளை ஸ்ரீமத் தாண்டவராய் சுவாமிகள் நிறைவு செய்கிறார்கள் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாயின் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக பதங்கள் போட்டி பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ள ஏகநாயகன் பதங்கள் போற்றி என்று பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை பொன்னிலம் மாதர் இந்த மூன்று ஆசைகளும் யார் யாரிடத்தில் பொருந்தி இருக்கிறதோ அவர்கள் அஞ்ஞானிகள் யாரிடத்தில் பொருந்தாமல் இருக்கிறதோ அவர்கள் ஞானிகள் ஆனால் ஏக என்று அழைக்கப்படும் பிரம்மமானது இந்த அஞ்ஞானிகள் உள்ளத்திலும் ஞானிகள் உள்ளத்திலும் சாட்சியாக பிரஜானமாக விளங்குகிறது என்று முதல் செய்யுளிலே அந்த ஜீவ சாட்சியாகிய பிரஜானத்தை பிரம்மமாகவே வழிபடுகிறார் என்று சொல்லி முதல் செய்யுள் நிறைவு நிறைவு செய்யப்படுகிறது அரியோம் ஸ்ரீகுரு யோகம் ஹரியோம்